வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் காவிரி பிரச்சினைக்காக இன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்தப்பட இன்று மருந்து கடைகளும் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் பஞ்சலோக சிலை முறைகேடு வழக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது மத்திய அரசு மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவமதிப்பு வழக்கு விசாரணை வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு எதிராக தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தை நேற்று மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தமிழகத்தில் பே காலத்தின் போது ஏற்படும் தாய் செய் இறப்பு விகிதம் பெருமளவில் குறைந்துள்ளதாக கோவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் நாற்பது பேர் வெப்பமயமாதலிலிருந்து புவியை காப்பாற்றும் விதமாக மரக்கன்றுகளை நட்டு ஏப்ரல் கூல் தினத்தை ஏப்ரல் கூழ் தினமாக கொண்டாடினா் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மற்றும் ஷோபியான் மாவட்டங்களில் நேற்று நிகழ்ந்த மூன்று வெவ்வேறு தாக்குதல் சம்பவங்களில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவ வீரர்கள் மூன்று பேரும் பொதுமக்கள் தரப்பில் நான்கு பேரும் இத்தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன சிபிஎஸ்இ வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் சிபிஎஸ்இ மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் டெல்லி காவல்துறைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டிய இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள மொபைல் போன்களில் சீன நாட்டு சிக்னல் காட்டப்படுகிறது என்றும் அதில் சீன நேரம் மற்றும் சீன எழுத்துக்கள் சீன மொழியிலேயே இடம்பெறுகின்றன என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் மேற்குவத்தில் ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் ரூப திட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி துவக்கி வைத்தார் ஈராக்கில் உயிரிழந்த முப்பத்தி இந்தியர்களின் உடல்கள் அமிர்த சரஸ் கொண்டுவரப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன நாட்டின் முன்னணி பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான அமுல் நிறுவனத்தில் நானூற்றி கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதன் நிர்வாக இயக்குநரான ரத்தினம் பதவி விலகியுள்ளார் சீனாவின் செயலிழந்த விண்வெளி ஓடம் டியான்காங் ஒன்று பசிபிக் கடலில் பத்திரமாக விழுந்தது ஆப்கானிஸ்தான் பாராளுமன்றத்துக்கு அக்டோபர் இருபதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் நடைபெறும் வன்முறை சம்பவங்களுக்கு சமூக வலைதளங்களே முக்கிய காரணம் என ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அறுபத்தி நான்கு பேர் பலியான சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கமரோவோ பகுதி ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஈரானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு நிலநடுக்கங்களில் பலர் காயமடைந்துள்ளனர் இத்தாலி நாட்டில் ரோபோட்டுகள் நடமாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எஸ் ரக ரோபோட்ட்கள் நடனமாடின இது புதிய உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது கடலின் மேல் உலகின் மிக நீளமான பாலத்தை சீனா கட்டி முடித்துள்ளது 55 ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் மதிப்பு சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலை நடப்பு மாதத்திற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் காசுகள் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் பொதுப்பங்கு வெளியீடு மூலம் நான்காயிரத்தி கோடி ரூபாயை நிறுவனங்கள் இருக்கின்றன, முந்தைய இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அளவுக்கு கூடுதலாக நிதி திரட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவில் விற்பனையாகும் நூற்றி இருபத்தி ஐந்து சி மேற்பட்ட ரக இரு சக்கர வாகனங்களில் ஏ பி எஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது அதன்படி ராயல் என்பீல்டு நிறுவனம் தனது புல்லட் பைக்குகளில் இத்தகைய ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தை புகுத்த உள்ளது நாட்டின் மிகப்பெரிய கார் விற்பனை நிறுவனமான மாருதி கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கார்களை விற்பனை செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி அமெரிக்காவின் ஜான் இஸ்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் காமன்வெல்த் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாக முழு உடல் தகுதி பெற்று விட முடியும் என்று காயத்தால அவதிப்பட்டு வரும் நட்சத்திர வீராங்கனை பி சிந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றுள்ளது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் பெங்கால் அணியை வென்று கேரள அணி சாம்பியனானது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு கேரள அணி சந்தோஷ் கோப்பை வெல்வது இதுவே முதல் முறையாகும் ஐ போட்டிகளின் எல் போட்டிகளில் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுவதே முதல் இலக்கு என்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் கூறியுள்ளார் ஏ எல் விஜய் இயக்கும் புதிய படத்தில் ஜி வி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்க இருக்கிறார் ஏ எல் விஜய் இயக்கிய மதராசப்பட்டினம் தலைவா சைவம் உட்பட பல படங்களுக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குநர் எஸ் ஏ கதையின் நாயகனாக நடித்து வரும் படம் டிராபிக் ராமசாமி சமூக சேவகர் டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கை வரலாற்று கதையில் உருவாகி வரும் இந்த படத்தில் எஸ் ஏ சந்திரசேகரனுடன் பிரகாஷ்ராஜ் விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனி எஸ் வி சேகர் சீமான் ரோஹினி உட்பட பலர் நடிக்கின்றனர் ஆரண்யகாந்தம் படத்தை இயக்கிய ரங்கராஜன் குமாரராஜா இயக்கியுள்ள புதிய படம் சூப்பர் டிலக்ஸ் இந்த படத்தில் விஜய சேதுபதி சமந்தா ரம்யா கிருஷ்ணன் மிஸ்கின் பகத் பாசில் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் ட்விட்டரில் நடிகை ஸ்ருதி பின் பின்தொடர்வோரின் எண்ணிக்கை ஏழு மில்லியனை தொட்டுள்ளது இந்த சந்தோஷமான தகவல்களை ரசிகர்களுக்கு தெரிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஸ்ருதி இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் ஓ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்